எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சில பேரை நீங்க வருஷத்துல ஒரு முறைதான் பார்க்க முடியும் அதனால இப்ப சொல்லுங்க இப்ப சொல்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பல்லாம் தெரியுது நிறைய நேரத்தில் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக உட்காந்துருப்பாங்க நீங்க சிரிக்கலாம் தப்பு இல்லை எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த அற்புதமான நாளிலே கிறிஸ்துவின் பிறப்பில் இருக்கிற அற்புதமான விஷயங்களை போதிக்கிறது நான் மிகவும் சந்தோஷப்படுறேன் நிறைய பேருக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் பார்க்கும்போதே தெரியுது இன்னைக்கு போய் நண்பர்களெல்லாம் அழைத்து உறவினர்கள் அழைத்து ரொம்ப ஸ்பெஷலாக இதை கொண்டாடுவாங்க நல்லது இது மாதிரிலாம் ஒரு வாழ்க்கையில் இது மாதிரி தருணங்கள் எல்லாம் இருப்பது அவ்வளோ நல்லது ஆனால் சில பேர் இன்னைக்கு நிறைய கொடுப்பாங்க நிறைய பேர் தான தர்மங்கள்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயம் அது அது நல்ல விஷயம் ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்வாங்க ஒரு சிலருக்கு இது மறக்க முடியாத வருஷம் நிறைய இழந்திருக்கிறாங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க ஆகவே இது அவங்களுக்கு ஒன்றும் சந்தோஷமான நாள் கிடையாது சரி சபைக்கு போனமேன்னு வந்திருப்பீங்க சில பேர் கையில் இன்னைக்கு காசு கிடையாது பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து தரக்கூட பிள்ளைகளுக்கு கிட்ட போய் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லக்கூட வார்த்தை இல்லை ஏன்னா கொண்டாடக்கூடிய அளவுக்கு கையில் காசு இல்லை எல்லாேருக்கும் பல சூழ்நிலைக்கு மத்தியில் இங்கே வந்திருக்கிறோம் ஆனா எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய விஷயத்த இந்த நாளில் உங்களுக்கு சொல்ல போறேன் எல்லாருமே எல்லா ஜனத்துக்கும் அப்படிதான் வேதம் சொல்லுது இப்ப நம்ம வாசியத்தை எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் அதுவும் வெறும் சந்தோஷம் சொல்லல மிகுந்த சந்தோஷம் பத்தாம் வசனம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அப்போ இது வந்து இந்த சந்தோஷம் வேற சந்தோஷம் இட் இஸ் நாட் அபவுட் ஹாப்பனிங் என்ன நடந்துட்டு இருக்குதுன்றத வச்சு இல்லை இந்த சந்தோஷம் என்ன என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கிறேன்றதை வச்சு இல்லை இந்த சந்தோஷம் இது அதை விட தாண்டிய சந்தோஷம் இந்த சந்தோஷம் ஒருவேளை சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவீங்க நீங்க இப்ப வேற இந்த வருஷம் இந்த மாசம் வேற புயல் வந்து சில பேருடைய வீடெல்லாம் ரொம்ப நாசி பண்ணிருக்கோம் நிறைய பேர் சில விஷயத்தை இழந்திருப்பீங்க அதுவும் இந்த மாசம் கையில காசு இல்லாம கையில காசு இருக்கிறவங்க கிட்ட கூட காசு கிடையாது அந்த அளவுக்கு கஷ்டம் ஏதோ ஒரு விதத்துல நம்ம நம்முடைய ஹாப்பினிங் நம்ம போயிட்டு இருக்கிற விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்தை தராம இருக்கலாம் ஆனா தேவத்துதன் சொல்லுகிறான் இது காசு கொடுக்குற சந்தோஷம் இல்லை இது வீட்டு நல்லா இருக்கும்போது பிள்ளைங்க ஒழுங்கா இருக்கும்போது எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கும் போது நமக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை பத்தி சொல்லலை இவரு இவர் சொல்றாரு எல்லா ஜனத்துக்கும் காசு இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் எதுவுமே இல்லாம ஒருவேளை எல்லாத்தையும் உங்க கையில் இருக்கிற எல்லாத்தையும் இழந்து கூட நீங்க போயிருக்கலாம் ஆனா உங்களுக்கு கூட ஒரு நற்செய்தி இருக்குது இன்னைக்கு காலை வேலையில அது என்ன நற்செய்தி பாருங்க அது என்ன உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி அப்படின்னு தேவத்து சொல்லுகிறான் அப்படியும் என்ன நல்ல செய்தி இந்த வார்த்தையை பாருங்க பண்ணி பதினோராது வசனம் இன்று கர்த்தர் ஆகிய கிறிஸ்து என்னும் ரச்சகர் உங்களுக்கு தாவிதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் எனக்கு நற்செய்தி இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக தாவிதின் ஊரில் ஒருத்தர் பிறந்தார் அவருடைய பிறப்பு இன்னைக்கு வாழ்ற எனக்கு எப்படி நற்செய்தி இருக்கணும் கொஞ்சமாவது ஒத்து போகணும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கணும் சம்பந்தம் இல்லாம நான் இப்படி சந்தோஷப்பட முடியும் அதுவும் நீங்க சொல்றீங்க வேதம் சொல்லுது மிகுந்த சந்தோஷம் சொல்றீங்க அப்படி என்ன சந்தோஷத்தை அது தர முடியும் அதான் நான் சொன்னேன் நான் இது ஹாப்பனிங்க பொறுத்த சந்தோஷம் இல்லை இது அதை விட தாண்டியது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒன் ஒரு ஒரு துன்பம் ஒரு துன்பமான விஷயத்த கடந்து போயிட்டு இருக்கிறீங்கன்றதுனால உங்ககிட்ட இருக்கிற துக்கம் ரொம்ப பெருசு உங்கள் கஷ்டம் ரொம்ப பெருசு ஏன் ஏன் வழி யாருக்கும் தெரியாது அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லி உங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் நீங்கள் வெளிப்படுத்தலாம் ஆனால் இங்கு பைபிளில் இந்த வாசித்த இந்த வேத இருக்கிற இந்த வார்த்தை நீங்கள் போயிட்டு இருக்கிற நீங்கள் கண்டுட்டு இருக்கிற வாட் எவர் எதுவாக இருக்கட்டும் அதை விட மேலான ஒரு சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம் இன்னைக்கு இங்கிருந்து போகும்போது உங்களுக்கு இருக்கும் நான் நம்புறேன் அதை ஒரு நாளை இழக்க மாட்டீங்க ஒரு நாளும் அது உங்க வாழ்க்கையை விட்டு போவே போவாது எப்பவுமே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் அதை யாரும் எடுக்க முடியாது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்காது நீங்க சிரிச்சிட்டீங்க ரொம்ப போச்சு அதுவும் சில பேருக்கு மற்றவங்க அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறாங்களே இல்லையோ இவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க காலையில் இழந்ததுலேருந்து ஒரு பத்து மணிக்கு என்ன தோணும்னா இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் என்ன ஆகுமோ அவங்களுக்கே பயம் இது எங்க பறி போயிடுமோ சீக்கிரம் இழந்துரு வேணும் இந்த சந்தோஷத்தை அப்படின்லாம் சொல்லுவாங்க சில பேர் என்னன்னா நீங்க சிரிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது நீங்க சிரிச்சிட்டீங்க அவங்களுக்கு வைத்தெறிச்சலாக இருக்கும் அதுவும் இன்னைக்கு அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் ஜொலிக்கும் ஆனா முகம் ஜொலிக்கவே ஜொலிக்காது ஏன்னா நீங்க சிரிச்சு அவங்களுக்கு பிடிக்காது அவ்வளவு கடுப்பு அவ்வளவு வைத்தெறிச்சல் ஒராமை ஆனா இந்த சிரிப்பெல்லாம் இருக்கும் இருக்காம போகும் நான் நான் பிரசங்கம் பண்றேன் எங்க நின்னுக்கிட்டு நான் நிறைய சந்திச்சிருக்கேன் நான் நிறைய கடந்து போயிருக்கேன் ஆகவே இவர் ரொம்ப நல்லா இருக்கிறாரு அதனால சந்தோஷத்தை பத்தி பேசுறாரு நினைச்சிடாதீங்க நான் நானும் உங்களை மாதிரிதான் ஆனா வேதம் சொல்லுகிற இந்த சந்தோஷம் வேற நீங்க இப்ப ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அதே காலி பாத்திரம் அதே சூழ்நிலைகளை நீங்க சந்திக்கல நேரிடும் ஆனா அது சீக்கிரம் மாறும் கடவுள் அற்புதமானவர் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்க எத்தனையோ ஜெயிச்சு இருக்கீங்க எத்தனையோ மாற்றம் கண்டு இருக்கிறீங்க எத்தனையோ முன்னேறி இருக்கிறீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா எத்தனையோ விஷயத்துல இன்னைக்கு நீங்க திரும்பி நீங்க நல்ல நிலைக்கு வந்திருக்கிறீங்க ஆனா அந்த சந்தோஷத்தை பத்தி வேதம் சொல்லல தேவத்துதன் அந்த சந்தோஷத்தை பத்தி சொல்ல என்ன சொல்றான்னா ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார் அதை வச்சு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதை வைத்த குறித்த சந்தோஷம் இப்ப நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் அதுவும் பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை பிறந்தா அது ஒரு சந்தோஷம் ஆனா எருசலேம்ல தாவீதின் ஊர்ல பிறந்தவரை வச்சு உலகமெங்கும் எல்லா மனுஷருக்கும் எப்படி சந்தோஷம் வரும் யோசிப்பு குடும்பத்துல சந்தோஷம் வரும் இஸ்ரேவியல் குடும்பத்தில் சந்தோஷம் வரும்னா நம்ம எல்லாரும் ஒத்துக்கலாம் ஆமாங்க சந்தோஷம் ஆனா இந்த சந்தோஷம் உலகம் இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கும் சொன்னா அப்போ இந்த இது இந்த பிறப்புல ஏதோ ரகசியம் இருக்குது அதனால தான் இது ஒரு குடும்பத்துக்கு அல்லது ஒரு ஊருக்கு அல்லது ஒரு தேசத்துக்கு மாத்திரம் இல்லை வெறும் இஸ்ரோவேல் ஜனத்துக்கு மாத்திரம் இல்லை எல்லா ஜனத்துக்கும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க எல்லா ஜனத்துக்கும் எல்லாம் எல்லாம் என்னன்னா எவராய் இருக்கட்டும் எப்பேற்பட்டவராய் இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் எப்பேற்பட்டவருக்கும் சந்தோஷம் வேதம் சொல்லுது அப்போ அது என்ன சந்தோஷம் அப்போ இந்த வார்த்தையை பாருங்க பதினோராது வசனம் இன்று கத்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் ரட்சகர் உங்களுக்கு உங்களுக்கு தாவிதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் இவர் என்ன சொல்றாரு இயேசு ரட்சகர் அவருடைய பேரு இயேசுவா அப்படின்னு அழைப்பாங்க அதனுடைய அர்த்தம் என்னன்னா ரச்சிக்கிறவர் அர்த்தம் ரச்சிக்கிறவர் பிறந்திருக்கிறார் முதல்ல சொல்லிடுறேன் இந்த இயேசு ரட்சிதர் என்று தெய்வத்து சொல்லுகிறான் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் இயேசுவை நல்ல மனுஷன் ஒரு நல்ல ஒரு நல்ல மகான் நல்ல மனுஷன் அப்படின்னு ஏத்துக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நாம கூடி இந்த வார்த்தைய நாம நான் உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி காட்ட உங்க கொஞ்ச நேரம் உங்க சிந்தனைக்கு சில விஷயங்களை சொல்ல போறேன் ஒன்னு ஏசு ரஷகராக இருக்கணும் இல்லன்னா ஏசு இருக்கிறது பெரிய இதுக்கு நடுவுல எதுவுமே கிடையாது கொஞ்சம் நல்லவர் கொஞ்சம் கெட்டவர் கொஞ்சம் ரசிகர் கொஞ்சம் கிடையாது ஒன்னு ரசோ இல்லைன்னா அவர் சதிக்காரர் சூழ்ச்சிக்காரர் மோசமான ஆளா இருக்கணும் இவர் ஒன்னு ரட்சிக்கணும் இல்லன்னா இருக்கணும் ஏன்னா எதையும் சொல்லி உலகத்தை நம்ப வைக்கிறது இல்லை இது அதுக்காக இவ்வளோ பேர் கூடி வர்றது விஷயம் கிடையாது ஒன்று அவர் ஏமாத்துக்காரராக இருக்கணும் இல்லைனா அவர் ரச்சிக்கிறவரா இருக்கணும் இதுல ரெண்டுத்துல ஒன்னதான் இன்னைக்கு நீங்கள் சூஸ் பண்ணணும் இல்லைனா இயேசுவை நம்ம நம்ப தேவையில்லை ஆனா நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்டப்படுறத பார்க்கும்பொழுது அவர் ஃப்ராடு இல்லைன்றது தான் உங்களுக்கு நீங்க முடிவு போருவீங்க அவர் ஃப்ராடா இருக்க முடியாது அதனால தான் நான் சொன்னேன் மிக ஃப்ராடு உலகத்திலே இவரை போல ஃப்ராடு வேற இருக்க முடியாது உலகத்தை தந்திரக்காரர் மோசக்காரர் ஃப்ராடா இருக்கணும் அதனாலதான் தேவ தூதன் தேவதூதன் சொல்லுகிறத பார்த்தா ஒரு ஃப்ராடு ரெண்டாயிரம் வருஷமா உலகத்தை ஏமாத்திட்டு இருக்க முடியாது ஒரு ஃப்ராடு ஒரு தந்திரமான ஒரு ஏமாத்துக்காரர் உலகத்தை ரெண்டாயிரம் வருஷம் பெருசா ஏமாத்திர முடியாது அப்படி ஒண்ணு யாரும் கண்மூடித்தனமான் நம்புகிறவர்கள் யாரும் கிடையாது அப்பா அம்மா சொன்னாங்கன்னு கூட கண்மூடித்தனமான் கிடையாது பாரம்பரியமா கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க ஆனா கண்ணை மூடிட்டு நம்புறவங்க யாரும் கிடையாது யோசித்து பார்ப்போம் உண்மையிலே இவர் யார்தான் ஒரு ரட்சகர் தானா இல்லனா இவர் ரட்சகர் மாத்திரம் இல்லைன்னு வச்சுங்க இவரப்போல ஒரு ஏமாற்றுக்காரர் யாரா இந்த உலகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் தீமையிலிருந்து ஆபத்தில் இருந்து அழிவில் இருந்து காப்பாற்றுகிறவர் அர்த்தம் அதான் ரட்சகர் ஏதோ ஒரு தீமையிலிருந்து ஏதோ ஒரு தீங்கிலிருந்து ஏதோ பெரிய பேர் ஆபத்துல இருந்து பெரிய அழிவுல இருந்து பெரிய மோசத்திலிருந்து காப்பாத்தி இருக்கிறாருன்னு அர்த்தம் தான் ரச்சகர் இஸ் எ டெலிவரர் அப்படின்னு சொல்லுவான் பழைய ஏற்பாடு வாசித்து பார்த்தீங்கன்னா நோவா காலத்திலிருந்து நோவாவை ஒரு ரட்சகர்ன்னு சொல்லலாம் அவன் என்ன பண்றான் ஒரு பேலையை கட்டுறான் அவன் குடும்பத்தை காப்பாத்துறான் அந்த அழிவுல இருந்து அந்த குடும்பத்தை அவன் ரட்சிக்கிறான் அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா மோசே பத்தி பைபிள்ல படிப்பீங்க மோசே இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து அடிமை தனத்திலிருந்து ரட்சித்து கொண்டு வருகிறான் நானூத்தி முப்பது வருஷம் எகிப்துல கஷ்டப்படுறாங்க இஸ்ரோவேல் ஜனங்க அவர்களை காப்பாற்றி கொண்டு வருகிறான் அதுக்கப்புறமா நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா இஸ்ரேவேல்ல பல பேர் இஸ்ரேவேல் ஜனங்களை சரீர பிரகாரமா கொண்டே இருந்தாங்க காப்பாற்றி கொண்டே இருந்தாங்க குறிப்பாக தாவிது அதில் ரொம்ப முக்கியமான ஆள் தாவிது இஸ்ரேவேல் ஜனங்களுக்காக நிறைய யுத்தங்களை பண்ணியிருக்கான் ஒரு மனுஷன் ஒரு ஆள் ஊரை சரியான விதத்தில் பயங்கரமா யுத்தம் பண்ணி சண்டை பண்ணி காப்பாற்றிருக்கிறான் பழைய இட் பழைய ஏற்பாட்டில் ஒரு ஹீரோ மாதிரி அவர் ஆம்ரகம்மை பற்றி நீங்கள் வாசித்திருப்பீங்க ஆதி ஆகமும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் அவனுடைய சகோதரன் ஒரு இடத்துல போய் வாழ்றான் சோதம் குமார் என்ற பட்டணத்துல போய் வாழ்றான் வாழும்போது இன்னொரு தேசத்திலிருந்து ஒரு ராஜா படம் எடுத்துக்கிட்டு வந்து கடத்திட்டு போயிடுறான் லோத்துவையும் அவன் வாழ்ற மக்களையும் கடத்திட்டு போயிடுறான் அப்ப ஆமரகாமத கேள்விப்பட்டு தான் கூட ஒரு முந்நூறு பேரை கூட்டிகிட்டு போய் யுத்தம் பண்ணி எல்லாரையும் காப்பாத்திக்கிட்டு கொண்டு வருகிறான் பழைய ஏற்பாட்டை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஒரு ஹீரோவை படிப்பீங்க நிறைய பேர் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு ரட்சகரா இருந்தாங்க ரட்சித்து ரட்சித்து காப்பாத்திக்கிட்டே வந்திருந்தாங்க ஆனா இந்த இடத்துல இயேசுவை பற்றி வாசிக்கிறோமே இந்த ரட்சகர் வேற அவங்க எல்லாம் ரட்சகர்னு ஆனா ரட்சிக்கிற வேலையை அவங்க ஒவ்வொருத்தரும் செஞ்சாங்க ஏதோ ஒரு தீமையிலிருந்து தீங்குல இருந்து யுத்தத்திலிருந்து ஆபத்திலிருந்து அவங்க காப்பாத்தனாங்க இஸ்ரேவேல் ஜனங்க திரும்பி வந்த பிறகு அதை கொண்டாடினாங்க குறிப்பா நீங்க யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இஸ்லவேல் எகிப்தில இருந்து கிளம்பி ஒரு கரையை விட்டு செங்கி வந்தேன் எல்லாம் சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அந்த சரீரப்பிரகாரமா காப்பாற்றப்பட்டாங்க பாருங்க அது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆனால் நீங்க புதிய பாட்டை வாசிக்கும் பொழுது சரீர பிரகாரமா என்ன ரட்சிப்பை பத்தி நீங்க எவ்வளோ வாசிக்கிறீங்களோ இல்லையோ ஆனா வேறு ரீதியான ரட்சிப்பை பத்தி நிறைய வாசிப்பீங்க சரீர பிரகாரமா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க பைபிளில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சில பேர் ஷாக் ஆவீங்க ஏன்னா அங்கே என்ன சொல்லியிருக்கோன்னா நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள் நீங்கள் இழிவாய் பேசப்படுவீர்கள் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு நீங்கள் கொல்லப்படுவீர்கள் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த இரட்சகர் இந்த ரச்சகர் இயேசு நின்று குறிப்பா தான் கஷ்டப்படுவீங்க அப்படின்றாரு கஷ்டப்பட்டவங்க எல்லாம் காப்பாத்தினாங்க ஆனா ஏசு இங்க சொல்றாரு சரீரப்பிரகாரமா நீங்க கஷ்டப்படுவீங்க கஷ்டங்கள் உங்களுக்கு நிறைய வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஆனாலும் வேதம் சொல்லுது இந்த இரட்சகர் இந்த இரட்சகருடைய பிறப்பு உலகத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு வாசிக்கிறோம் சில பேர் தங்க சரீரப்பிரகாரமா நல்லா இருக்கும் போதுதான் சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு இந்த ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ கவனம் கிடையாது கவனம் செலுத்த மாட்டாங்க இப்ப கூட பாருங்களேன் முடிச்சிருங்க நீங்க அப்படின்னு உட்காந்து இருப்பாங்க எது பார்க்கறாங்களோ கரெக்டா பார்த்து அவ்வளவு கிடையாது இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் ஒவ்வொரு சேருக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சிருக்கூடாத யா நீங்க கவர் பலர்வையா நீ கவலையா தான் என் உட நல்லா இருக்கா இதுக்காக டிசம்பர் பஸ்ட் வீக்லயே ட்ரையல் பார்த்தாச்சு இத்தனை சுத்து எல்லாம் பார்த்து எல்லாம் இப்ப கவனம் இல்லாததான் இருக்கும் சில பேருக்கு என்னன்னா முடிஞ்சது கொண்டாடுறது என்ன வாங்கலாம் என்ன சாப்பிடலாம் என்ன செய்யலாம் யார சந்திக்கலாம் பாக்கெட்ல காசு இருந்தா அவங்க சந்தோஷம் இந்த புதிய ஏற்பாட்டை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்க வாசிக்கிறது ரொம்ப குறைவா இருக்கும் பழைய பாட்டுல வாசித்தீங்கன்னு வச்சிங்க உன் மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வாதமா இருக்கும் உன் மாடு ஆசீர்வாதமா இருக்கும் உன்னுடைய வீட்டில் இருக்கிற விவசாயம் நல்லா இருக்கும் உன் விளைச்சல் நல்லா இருக்கும் அதுலாம் வாசிப்பீங்க புதிய பாட்டுல வாசித்தீங்கன்னு வச்சிங்க அந்த மாதிரி இருக்காது இப்ப இன்னைக்கு உங்களுக்கு காசு நிறைய கிடைக்கும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க எல்லாருக்கும் சந்தோஷம் ஆனா ஒருத்தர் பிறந்தாரு அதை வச்சு சந்தோஷம் அதேபீங்க அந்த குடும்பத்துக்கு வேணாம் சந்தோஷம் சொல்லுங்க அந்த தேசத்துக்கு வேணாம் சந்தோஷம் சொல்லுங்க ஆனா உலகத்துக்கு சந்தோஷம் எப்படி சொல்வீங்க அப்போ இந்த ரட்சகர் இந்த ரட்சிப்பு நீங்கள் ஏதோ பொதுவாக வெளிப்படையாக எதிர்பார்க்குற விஷயத்தை பொறுத்ததில்லை இது அதை விட மேலானது அதனால தான் சொல்கிறேன் பாருங்கள் இன்னைக்கு இங்கேருந்து போகும்போது இதை கொஞ்சம் கேட்டுட்டு போங்க இன்னைக்கு இதை கேட்டுட்டு நீங்கள் போய் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாருமே எடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் கெடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் போய் நிம்மதியாக தூங்குவீங்க கோயில் நிம்மதியாக தூங்குவீங்க சந்தோஷமா எழுந்துக்குவீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தோஷமா சந்திப்பீங்க முன்னேறி செல்வீங்க எவ்வளவு பெரிய சவால்களையும் சந்திப்பீங்க என்னுடைய சந்தோஷத்துக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சில பேரு கிட்ட கேட்டீங்கன்னு நீங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க அவங்க கேப்பாங்க எதுல இருந்து நான் எதுக்கு ஏன் ஆனா நிறைய கிறிஸ்தவங்கள் ரட்சிக்கப்படுறத பத்தி ரட்சிப்புனா ரட்சகர்னா எதுவுமே தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா வேறு மதத்திலிருந்து இந்த மதத்துக்கு வந்துட்டாங்க வேறு வேறு பாரம்பரியம் பண்டிகைல இப்ப இதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க வேற சடங்கு சம்பிரதாயங்களை விட்டுட்டு இந்த சடங்கு சம்பிரதாயங்களை கடைப்பிடிக்கிறாங்க இப்ப இதுதான் ரட்சிப்பு நிறைய பேர் நினைச்சு வச்சிருக்காங்க நான் அப்படிதான் ரொம்ப காலமா நினைச்சிட்டு இருந்தேன் அதை செய்யக்கூடாது அவங்க பண்ற மாதிரி பண்ணக்கூடாது அவங்கள விட வேற மாதிரி பண்ணணும் அப்ப நிறைய நேரத்தில் ரட்சிப்புன்னா கிறிஸ்தவர்கள் இதுதான் நினைச்சுன்னு அவங்க போற இடத்துக்கு நம்ம போக கூடாது அவங்க பண்ற விஷயங்களை நம்ம பண்ணக்கூடாது ஆனா வேத மதம் அப்படி போதிக்கல மதம் கிறிஸ்தவ மதம் நிறைய பேருக்கு என்னத்தை கத்து கொடுத்துருக்குன்னா நீ வரணும் பேதமாத்திக்கணும் எடுத்துக்கணும் ஒரு கோயிலுக்கு ஒழுங்கா போகணும் எல்லா சடங்குகளையும் ஒழுங்காக கடைப்பிடிக்கணும் இப்படித்தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது இதை தான் ரட்சி பட்டுருக்கிறோம்னு நினச்சிக்கிறோம் அதனாலேயே நிறைய நேரத்தில் யாரெல்லாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் கேட்கும்போது சந்தேகம் வருது ஏன்னா ஒழுங்காக கோயிலுக்கு போனதில்லை ஒழுங்காக ஜபம் பண்ணதில்லை பைபிள் வாசதில்லை ஒழுங்காக சில விஷயங்களை சடங்குகளை சில பேரை மாதிரி நீங்கள் கடைப்பிடிக்கலை அதனால உங்களுக்கு ஒரு சந்தேகம் உண்மையிலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா என் ரட்சிப்பு என்ன அதனாலதான் நான் உங்களுக்கு இப்ப ஒரு கேள்வி எழுப்புறேன் ரட்சிப்பு நான் எதுல இருந்து ரட்சிக்கப்படணும் எதுக்கு எனக்கு ரட்சகர் எனக்கு எதுக்கு ரட்சகர் தேவை நிறைய கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னு நரகத்துக்கு தப்பு சொல்றாங்க ரட்சி என்ன சொல்றாங்கன்னா நரகத்துல இருந்து காப்பாற்றப்பட்டுணும் நரகத்துக்கு போயிடக்கூடாது இப்ப நான் கேட்கிறேன் நரகத்துக்கு கடைசியா மனுஷன் போவ நிறைய பேர் போவாங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் நான் நரகத்தை நம்புறது இல்லை செய்து கேள்விக்கு நிறைய பேர் கேள்விய நரகத்தில் யார் போட போறா நரகத்தில் மனுஷ கடைசியா யார் நரகத்தில் ஜனங்களை கொண்டு போய் நரகத்தில் போட போறவர் யாரு யார் போட போற நரகத்தில் கொண்டு போய் நம்ம போட போறார் அப்போ யாரு கிட்ட இருந்து காலையில் காது குளிர சொல்றேன் போக மாட்டோம் யாரும் போக போறது இல்லை இப்போ நரகத்தில் கொண்டு போய் போட போறவரே இயேசுனா எனக்கு ஆபத்தானவர் ஆனா வேதம் சொல்லுது இவர் நம்மள ரட்சிக்க வந்தார்னு சொல்லி இருக்குது அப்பனா இவர் கண்டிப்பா நரகத்துல நம்மளை போட முடியாது ஒன்னு ரட்சிக்கணும் இல்லைன்னா நம்மள நரகத்துல கொண்டு போய் போடணும் ரெண்டுத்தையும் இவர் செய்யறாருனா அப்ப இவர் உலக ரட்சகர் கிடையாது உங்களை ரட்சிக்கிறவரும் அப்புறம் ஒழுங்கா இல்லைன்னா கொண்டு போய் நரகத்திலயும் போட்டுவார்னா அப்போ ரட்சிப்பு மேல உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன் எனக்கு அப்ப அந்த ரட்சிப்பே வேணாம் போறது எங்கன்னு உறுதியா தெரியும் அப்போ எதுக்கு எனக்கு ரட்சகர் எதுக்கு ஆகவே கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் நரகத்தை பற்றி போதிக்கிறாங்க நரகம் இருக்குது நரகத்துக்கு போவாங்க நிறைய பேர் அழிந்து போவாங்க நாசமாக போவாங்க அப்படின்னு போதிக்கிறவங்ககிட்ட கேளுங்க இந்த நரகத்தில் போட போறவரு யாரு பைபிள் சொல்லுது இயேசு நரகத்தில் போடுறவர்கள் நம்மை ரட்சிக்கிறவர் அப்போ நரகத்தில் போட முடியாது ரெண்டுத்தையும் அவர் செய்யறாருன்னா இன்னைக்கு இயேசுவை நம்புறதை நிறுத்திருங்க இந்த கால வேலையில சொல்றேன் அதனாலதான் ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன் ஒன்னு அவர் ரட்சகராக இருக்கணும் இல்லன்னா அவர் ஃபிராடா இருக்கணும் ஒன்னு அவர் இல்லன்னா நம்ம ரட்சிக்க தேவையில்லை நரகத்துல போடுறவரும் அவர் அப்ப அவர் ரட்சகர் கிடையாது அவர் உண்மையே ரட்சகர் கிடையாது அவர் ரட்சகள் எப்படி அவர் ரட்சகர் எதுல என்ன ரச்சித்தார் சில பேர் நரகத்திலிருந்து தப்பி வைக்கணும்னு நினைக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதம் மாறுறது சில பேர் சொல்றாங்கன்னா பிசாசு கையிலிருந்து ரட்சிக்கப்படணும் சொல்றாங்கன்னா பிசாசு கிட்ட இருந்து ரட்சிக்கப்படணும் நம்புறாங்க சொல்லி ஒருத்தர் கிடையாது வாரம் வாரம் போதிச்சு நிற்கிறோம் நிறைய நேரத்தில் பாத்தீங்கன்னா தப்பி தப்புக்கிறதுக்காக தப்பிக்கிறதுக்காக பொறுப்பை உருவாக்கி வச்சிருக்கிறோம் சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் திருந்ததே கிடையாது ஆனா இந்த வருஷம் என்ன எவ்வளவு பாடுபடுத்த சொல்லவா கோபம் வரும் உங்களுக்கு உங்களை பாடுபடுத்தி ஒத்துக்கிறதே கிடையாது ஏன்னா புருஷன் தான் தவிர ஒத்துக்க மாட்டாரு மனைவி தான் தவிர ஒத்துக்க மாட்டாங்க இப்ப யார் எப்படி தப்பிக்கிறது ரெண்டு பேரும் அப்ப மூணாவது ஒரு நபரை உருவாக்கணும் அந்த நபரை உருவாக்கி அவருக்கு ஒரு சேர போட்டு நீ தான் பண்ண நாங்க பண்ணவே இல்லையா நிறைய கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய மனதுல அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய எண்ணங்கள்ல இந்த மூன்றாவது நபரை தான் மதிச்சிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க இவங்க இருந்து நம்ம தப்பு வைக்கப்படணும் நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம வாய் தான் காரணம் நம்முடைய எண்ணங்கள் தான் காரணம் வேதம் சொல்லுது மனுஷன் தன்னுடைய எண்ணங்களின் படியே நம்முடைய வாயில தான் எல்லாமே நடக்குது இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு பொறுப்பு நாம இந்த உலகத்தில் பொறுப்புள்ளவர்கள் இதை துறந்துட்டீங்க இதை தவிர்த்துட்டீங்க அப்புறம் இவங்க இருந்து ரச்சிக்கப்படணும் இல்லங்க அவங்க கையிலிருந்து கூட நீங்க ரச்சிக்கப்பட தேவையில்லை சில பேர் என்ன சொல்றாங்க ரச்சிக்கப்படுறதுன்னா தவறு செய்யறதுல வெளியில வந்துடணும் ஒழுக்க ஒழுங்கினத்துல இருந்து ஒழுக்கம் உள்ளவரா மாறணும் அதான் ரட்சிப்பு நான் சொல்றேன் நிறைய கிறிஸ்தவர்களை விட ஒழுக்கமானவங்க நிறைய பேர் வெளியில இருக்காங்க நிறைய நேரத்தில் ஆச்சரியப்பட்டு இருக்க ஒழுக்கமா மாறிடுறது ரட்சிப்பு கிடையாது அப்ப எது ரட்சிப்பு எதை வச்சு நீங்க ரட்சிப்புன்னு சொல்லுவீங்க இப்ப கலாத்தியர் ஒன்னு அதிகாரம் நாலு பாத்தீங்கன்னா கலாத்தியர் ஒண்ணு நாலு நாலாவது வசனம் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொள்ளாத பிரபஞ்சத்தின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு வேதம் சொல்லுது இயேசு பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை காப்பாற்றும்படி கொள்ளாத பிரபஞ்சம்னு சொல்லும்பொழுது முழு உலகத்தை சொல்லவில்லை குறிப்பா இஸ்ரவேல் மக்கள் யூதர்கள் அவர்கள் இருந்த அந்த மத பின்னணியை அந்த மத உலகத்தை குறிப்பா இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த அந்த மத பின்னணியிலிருந்து அந்த மத உலகத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படணும் ஏன்னா அந்த மதம் அவர்களை ஒரு அடிமையாக வைத்திருந்தது அந்த மதத்தில் யூத மதத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் தேவனை பிரியப்படுத்தினதே கிடையாது அவங்க கீழ்படிந்ததே கிடையாது எதிர்மடையே ஒப்பு கொடுத்தார் அவருடைய மதம் கி பி எழுபதிலே முடிவுக்கு வந்தது இஸ்ரேவேல் தேசத்திலே யூத மதம் முடிவுக்கு வந்தது அதன் பிறகு இஸ்ரேவேல் தேசம் எழும்பவே இல்லை ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இஸ்ரேவேல் தேசமே பெயர் பெற்று திரும்ப எழுந்து எழும்பினது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷங்களா இஸ்ரேவேல் தேசம் எழும்பவே இல்லை அது ஒரு பொல்லாத பிரபஞ்சம் அது அழிந்து போனது அந்த பிரபஞ்சத்தின் மக்கள் அழிந்து போனார்கள் அன்றைக்கு ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் யூதர்கள் மாத்திரம் இஸ்ரவேலர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள் அதனாலதான் கலாத்தேர்ல பவுலிப்டி எழுதுறார் கலாத்தேர்ல வாழ்ந்த யூத மக்களுக்கு எழுதுறார் நாம வாழ்ந்துட்டு உலகம் நாம வாழ்ந்துட்டு மதம் நாம வாழ்ந்துட்டு இஸ்ரவேல் தேசம் ஒரு பொல்லாத பிரபஞ்சம் அதனாலதான் அந்த தேசம் அழிக்கப்பட்டது இதெல்லாம் நீங்க வேதத்திலையும் சரித்திரத்திலையும் நீங்க எடுத்து பார்க்கலாம் அது இந்த ரட்சிப்பு இது இது பற்றி நிறைய விஷயங்கள் போதிக்கலாம் ஆனா இப்ப நேரம் இல்லை நம்ம கவனிச்சு விஷயம் என்னன்னா எதுல இருந்து அதிகாரத்தை வாசி பாத்தீங்கன்னா காப்பாத்துறது காப்பாத்துறது பத்தி ரட்சிப்பு அப்படின்னு பழைய பாட்டில் நிறைய வாசிக்கிறோம் காப்பாற்றப்படுகிறது தான் ரட்சிப்பு அதனாலதான் நோவா காப்பாற்றினான் மோசே காப்பாற்றினான் தாவிது காப்பாற்றினான் பல இஸ்ரோவேலர்கள் ஹீரோவா எலும்பி நிறைய இஸ்ரோவேல் மக்களை காப்பாற்றினாங்க ஆனா வேதம் காப்பாற்றுகிறதை பற்றி மாற்றம் போதீகல வெறும் காப்பாற்றுகிறது தப்பு விக்கிறத பத்தி மற்ற போதிகளை இந்த ரட்சிப்பு வேற இஸ்ரோவேல் ஜனங்கள் பல ஏற்பாட்டுல அனுபவித்த ரட்சிப்பு மாதிரி கிடையாது அவங்க ஒரு தேசத்துக்கு போய் ரொம்ப காலம் வாழவே இல்லை அப்புறம் திரும்பவும் அடிமைகளா போனாங்க திரும்பவும் வந்தாங்க திரும்பவும் தண்டிக்கப்பட்டாங்க திரும்பவும் போய் அடிமைகளா வாழ்ந்தாங்க இது ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சு திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப இப்படி வருவாங்க திரும்ப இப்படி போவாங்க திரும்ப திரும்ப இது நடந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இந்த சந்தோஷம் இந்த ரட்சிப்பு உங்க வாழ்க்கையிலிருந்து எடுக்கவே முடியாது என்னைக்குமே எடுக்க முடியாது பாருங்க இஸ்ரேவேல் சரித்திரத்தை மட்டும் வாசி பாருங்க பல பல ராஜாக்கள் இஸ்ரேவேல் தேசத்தை திரும்ப திரும்ப அடிமையாக்கி வச்சுக்கு போயிடாத என்பது என்ன பாருங்க பத்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கோமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் எழுந்து போனத நமக்கு திரும்ப கொடுக்கணும் உடனே மனசுல எங்க போகுது சுகம் பணம் காசு சொத்து இதான் மனசுல வரும் இது பழைய ஏற்பாட்டிலேயே நம்ம பார்த்திருக்கிறோம் பலமுறை தேசத்தை அடிமைகள் அடிமைகளா கொண்டு போயிட்டு தேசத்துல இருக்கிறதெல்லாம் கடத்தி கொண்டு போய் திருடி கொண்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இழந்து போனதை பத்தி இயேசு சொல்றாரா இந்த இடத்துல நீங்க வாசிக்கும் போது இந்த லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இயேசு இழந்து போனதை பத்தி பேசுறாரு காசு சேர்த்து வச்சிருக்கான் அவன் வரி வசூலிக்கிறவன் டாக்ஸ் கலெக்டர் நல்லா சொத்து சேர்த்து வச்சிருக்கான் அவனுக்கு அவன் போய் காசு இழந்திருப்பான் அப்ப அவன் இழந்தது காசு இல்ல உலக பிரகாரமா அவன்கிட்ட பொருளாதார ரீதியா நல்ல பக்கம் ஆளு அவனுக்கு வீடு நல்லா இருக்குது அவன் இயேசுவை கூட்டிட்டு வந்தார் கூட்டிட்டு சுத்தினாரு அவன் மரத்துல இருந்து என்ன சொல்லிருக்கணும் இயேசுவே அவ்வளவு காசு அவங்க கிட்ட கிடையாது நீர் ஒருத்தர் மட்டும் வர ஒரு வேலை சோறு வேணா நான் போடுறேன் ஆனா இத்தனை பேருக்கு அதனால் போட முடியாது ஒருத்தர் கற்பனையில் எழுதுறாரு அவர் ஒரு நகைச்சுவை எழுதுறாரு காணா ஒரு கல்யாணத்துக்கு இயேசுவை அழைத்து அழைக்கப்பட்டிருந்தாருங்க ஏசு போகும்போது கூட்ட கூட்டத்தையே கூட்டு போனதுனால அங்கே எல்லாம் காலி ஆயிடுச்சான் அப்போ வந்து சொன்னாங்களாம் நீர் தானே வந்தீர் இப்போ காலி ஆயிடுச்சு இப்போ நீர் அதுக்கெல்லாம் பொறுப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த மாதிரி சகை ஒரு ஏழையாக இருந்திருந்தான்னு வச்சுங்க அந்தவரே எனக்கு என்னால சாத்தியமே கிடையாது ஆனா அவன் தெரியுமா அவன் திருந்துறான் அவன் திருந்த போது என்ன சொல்றான் ஏழைக்கு என் பாதி ஏழைக்கு கொடுத்தான் அப்படின்னு பாருங்க அடுத்து அவன் சொல்றான் யாரு அநியாயமா வாங்கிட்டு இருந்தா அவங்களுக்கு எத்தனை மடங்கு கொடுக்க நாலு மடங்கு திருப்பி கொடுக்க அப்போ எவ்வளவு கோட்டீஸ்வரன் பாருங்க அவன் அவன் நல்ல பக்க பணக்காரன் அவன போயிட்டு ஏழை எல்லாம் சொல்ல முடியாது அப்ப அவன் இழந்து போனது காசு கிடையவே கிடையாது ஒன்னுல இருந்து சந்தோஷமா இருக்குது ஆனா வேற ரீதியா அவன் எது இழந்திருக்கிறான் அதை பாயிண்ட் பண்றாரு அங்க அப்படி என்ன இழந்துட்டான் உறவை அந்த பகுதியை பாருங்களேன் பாவியாகிய மனுஷனிடல இவர் போகிறாரே ஊர் இவனை ஒதுக்கி வச்சிருக்கு இவனோடு யாரும் பேச மாட்டாங்க இவனோடு யாரும் சேர மாட்டாங்க வெறும் ஊர் மாத்திரம் உண்மையா சொல்லணும்னா இவன் கடவுளை விட்டு கூட பிரிந்திருக்கிறான் ஒரு தனிமையா வாழ்ந்துட்டு இருக்கிறான் இன்றைக்கு அவன் வீட்டில் இன்னொருத்தரும் கூட இருக்கிறான் ரெண்டு பேர் இப்ப இருக்கிறாங்க அந்த வீட்டில் ஒரு உறவு அங்கு ஏற்பட்டு இருக்கிறது இன்னைக்குதான் வாழ்க்கையா ஒரு அர்த்தம் அர்த்தம் ஒரு உறவு அவன் வாழ்க்கையிலிருந்து ஒரு நட்பு கிடைச்சிருக்கு அந்த சமுதாயத்திலேயே நல் உறவு இல்லை அன்னைக்கு கடவுளோடு நல்ல உறவு இல்லை அதைத்தான் சொன்னார் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு அவன் கையில் இல்லாத ஒண்ணு கிடைச்சிருக்காது என்ன தெரியுமா உறவு நிறைய பேருக்கு உறவு இல்லை கடவுள் மனுஷனோடு உறவை உண்டாக்கினார் we are created for relationship உண்டாக்கினார் தேவனுக்கும் ஒரு உறவு இந்த உலகத்துக்கு கொடுக்கும்படி வந்தார் பத்து அதிகாரத்தை படிங்க வெறும் காப்பாற்றுவது மாத்திர பத்து பத்து பத்து திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அவர் சொல்றாரு நான் கொடுக்க வந்தேன் பரிபூர்ணமாக்க வந்தேன் என்னுடைய ஜீவனை உனக்கு கொடுக்க வந்தேன் உன்னுடையது எது நான் எடுக்க வரல என்ன உனக்கு கொடுக்க வந்தேன் அப்போ ரட்சிப்பு என்பது என்ன நான் இழந்ததை எனக்கு முழுமையா கொடுப்பது முழுமையா கொடுப்பது நிறைய பேர் ஏதோ ஒரு மதத்துக்குள்ள போய் தங்களை தங்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தி கண்டுக்கிறாங்க கடவுளை நான் ஏதோ மதிச்சிருக்கிறேன் கடவுளுக்கு ஏதோ கொடுத்திருக்கேன் ஏதோ கடவுள் சொன்னதை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க தாங்க ஏதோ செய்ததுனால அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா ஒரு மத திருப்தி ஒரு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது ஆனா வேதம் சொல்லுது கடவுள் எப்ப தெரியுமா மகிமைப்படுறாரு கடவுள் எப்போ தெரியுமா சந்தோஷப்படுறாரு அவர் உங்களுக்கு என்ன செய்யறாரோ நீங்க அவருக்கு என்ன செஞ்சீங்கன்றதை வச்சு இல்லை எல்லா மதங்களும் நீங்க என்ன செய்ய போறீங்க நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க உங்களுக்கு உங்களை எந்த விதத்துல கொடுத்திருக்கிறீங்க நீங்க என்னென்ன பண்ணிருக்கிறீங்க இதுதான் மதங்கள் போதிச்சிருக்கு ஆனா இயேசு இயேசு நமக்கு என்ன செய்திருக்கிறார் வேதம் சொல்லுது தம்முடைய ஜீவனை கொடுத்தார் எதுக்காக கொடுத்தாரா நாம பரிபூர்ணம் அடைவதற்காக அவர் கொடுத்தார் வாசிக்கிறோம் அதுதான் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு எதையோ வாங்கறது இல்ல உங்ககிட்ட oui. இருந்து வாங்கறது இல்ல ஆசைப்படுறது மதம் ஆனா இயேசுடைய ஆசை தெரியுமா பரிபூர்ணத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும் முழுமையும் உங்களுக்கு கொடுக்கணும் அதனால தான் ஒரு மனுஷன் கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அவன் உயிர் எல்லாத்தையும் கொடுத்துருவான் கடைசி அவன் கிட்ட இருக்கிறது உயிர் இயேசு சொன்னாரு என் உயிரையும் கொடுப்பேன் உனக்காக என் ஜீவனையும் உனக்காக கொடுப்பேன் நீ நல்லா இருக்கணும் கூட தயார் அவர் இந்த காப்பாற்றப்படுவது குறிப்பா இயேசு என்னும் ரட்சகர் நம்மைத்தார் வாசிக்கிறோமே அவருடைய கொடுப்பதும் அதுதான் இன்னும் விளங்கி கொள்கிற விதத்தில் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன் இந்த ரட்சிப்பு ரட்சகர் அப்படின்னு வாசிக்கிறோமே நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா எதிலிருந்தெல்லாம் நம்ம ரட்சிக்கப்படணும் அப்படின்றத விளங்கிக்கிட்டோம்னா இவர் பிறப்பு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது தான் இவர் பிறப்பு எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நீங்க புரிந்து முடியும் யோ ஒன் பதினெட்டு அதிகாரத்தை பாருங்க யோ ஒன் இந்த வசனங்களை பாருங்க யோவான் பதினெட்டு முப்பத்தி மூணுல இருந்து வாசிக்கிறேன் குறிப்பா இது இயேசுடைய கடைசி நேரங்கள் அவர் சாக போறாரு அவர் சாகுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறாரு நான் பிறந்தேன் எதுக்காக பிறந்தேன் அப்படின்னு சொல்றாரு பின்னணிய சொல்லிடுறேன் பிலாத்து கிட்ட கொண்டு போய் இயேசுவை நிறுத்துறாங்க அப்ப பிலாத்து யோசிக்கிறான் ஏன்னா அவர்கிட்ட எந்த குற்றமும் அவன் கண்டுபிடிக்க முடியல அப்ப கடைசியா இயேசுவை அவன் பேசின வார்த்தைகள் முப்பத்தி மூணு அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து அழைத்து நீ யூதனுடைய என்று கேட்டான் ஏசு அவனுக்கு பிரதித்த இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார் பிலாத்து பிரதியுத்திரமாக நான் யூதனா உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள் நீ என்ன செய்தாய் என்றான் இயேசு பிரதியுத்திரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார் அப்பொழுது பிலாத்தவரை நோக்கி அப்படியானால் நீர் ராஜாவோ என்றான் ஏசு பிரதித்திரமாக்க நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான் இப்ப கவனிங்க சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் சாகும் பொழுதும் நான் ஏன் பிறந்தேன் வேற சொல்றாரு போறாரு இன்னும் கொஞ்சம் தன்னத்துல சாக போறாரு அப்போ இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு நான் இதற்காகவே பிறந்தேன் நான் இதுக்காக தான் பிறந்தேன் இப்ப சாகவும் போறேன் இதுக்காக தான் பிறந்தேன் எதுக்காக சத்தியத்தை சாட்சி கொடுக்கிறதுக்காக பிறந்தேன் சத்தியத்தை சாட்சி கொடுக்க அப்போ ரட்சிப்பு என்பது மேலான விஷயம் பாக்கெட்டு சரீரம் சுகம் பணம் காசு இதை பொறுத்ததில்லை இது அதைவிட மேலானது சத்தியத்தை சாட்சி கொடுப்பது அவருடைய பிறப்பு என்ன சத்தியத்தை சாட்சி கொடுக்கணும் என்ன சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கணும் அப்போ இந்த உலகத்தில் சத்தியம் இல்லையா நிறைய மதங்கள் போதித்திருக்கிறது சத்தியம் அல்ல பொய் கடவுளை குறித்த பொய் கடவுளை குறித்த தவறான விஷயங்களை தான் மதங்கள் போதித்திருக்கிறது நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற இயேசு நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற தேவன் உண்மையிலேயே நீங்கள் ஆராய்ந்து நீங்கள் உங்களுக்கு கடவுள் வெளிப்படுத்தி நீங்கள் கண்டுபிடித்த விஷயங்களா அல்லது உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்து அதை நம்பி உட்காந்துட்டு இருக்கிறீங்களா நீங்க நிறைய நேரத்தில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி தான் நாம நிறைய நம்பிருக்கிறோம் யாரோ சொல்லி கொடுத்து எதையோ நம்பி எதையோ கேட்டு இதுதான் சத்தியம் சொல்லி உக்காந்துட்டு இருக்கிறோம் சத்தியத்தை கொடுத்து சாட்சி கொடுக்க வந்தா அப்போ இந்த உலகத்துல சத்தியம் அத சாட்சி கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அவர் அதுக்காகவே பிறக்க வேண்டியதா இருக்குது எது சத்தியம் அவனே கேக்குறான் பாருங்க அப்பொழுது பிலாத்து முப்பத்தி அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி முப்பத்தி எட்டு பிலாத்து சத்தியமாவது என்ன என்ற அவன் கேக்குறான் சத்தியம் என்ன யாரு ரோம தேவதைகளை வணங்குகிறவன் இவன் இவனுக்கு ஒரு மதம் இருக்கு இவனுக்கு மதங்கள் நிறைய போதித்து இருக்கு ஆனா இவன் கேட்கறான் சத்தியம் என்ன வேதம் சொல்லுது சத்தியம் எது தெரியுமா ஒன் அதிகாரம் அதுக்காகத்தான் நான் பிறந்தேன் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் சத்தியத்தை அறிஞ்சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் சத்தியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதான் ரட்சிப்பு உங்களுக்கு தெரியும் சொல்றாரு அதுக்காகவே நான் பிறந்த அந்த இரட்சகருடைய முதல் உண்மையான முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா சத்தியத்தை உங்களுக்கு காட்டணும் எது சத்தியம் யோவன் ஒன்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆமின்னு சொல்லுங்க பேஜ் நம்பர் நூத்தி இருபத்தி பாருங்க தேவனை ஒருவனும் ஒரு கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே குமாரனே அவரை வெளிப்படுது கடவுள் யாருன்னு யாருக்குமே தெரியாது எந்த மதம் சொல்றதும் கடவுளை பத்தி எது கிடையாது எல்லா மதங்களும் குறிப்பா கிறிஸ்தவ மதம் கூட கடவுளை பத்தி யாரு என்ன சொல்லியிருந்தாலும் அது சத்தியம் ஏசு வாழ்ந்து காட்டினார் இந்த உலகத்தில் கடவுள் உண்மையிலே யார் அவர் எவ்வளவு உண்மை எவ்வளவு நல்லவர் அவர் எவ்வளவு அன்பு உள்ளவர் அவர் எவ்வளவு அக்கறை உள்ளவர் அவருடைய இருதயத்தில் என்ன இருக்கு கடவுள் உண்மையிலே யாரு நிறைய பேர் கடவுள் இருக்கிறாரான்னு கேட்கிறாங்க அதனால தான் வேதம் சொல்லுது சத்தியம் நிறைய பேர் நம்புறாங்க கடவுள் இருக்கிறாரு ஆனா எப்படி இருக்கிறாருன்னு தெரியல ஆகவே நிறைய கற்பனை பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு என்னைக்கு ஏசு இந்த உலகத்தில் பிறந்தாரோ கடவுள் உண்மையிலே யாரு அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய ஒவ்வொரு செயல்களும் அவருடைய ஒவ்வொரு விஷயமும் கடவுளை வெளிப்படுத்தியது அவர் எந்த அளவுக்கு கடவுளை வெளிப்படுத்தினார் மனுஷனை கடவுள் எவ்வளவு நேசிக்கிறார் அதனாலதான் லூகாத்து அதிகாரம் அவருடைய பிறப்பு எதை அறிவிக்கிறது பாருங்க லூகா இரண்டாம் அதிகாரம் பதி பதினோராது வசனத்தை வாசிக்கலாம் இன்று கர்த்தலாகிய கிறிஸ்து என்னும் ரச்சகர் உங்களுக்கு தாவிதின் ஊரிலே பிறந்திருக்கு அவருடைய பிறப்பு அவருடைய பிறந்த உடனே தேவத்துதர்கள் கீழே இறங்கிட்டாங்க பரமசேனையும் கீழே இறங்கிடுச்சு பூமிக்கு வந்துடுச்சு வேதம் அப்படிதான் சொல்லுது தேவத்து எல்லாம் கீழே இறங்கி வந்துட்டாங்க அவருடைய பிறப்ப அறிவிக்கிறதுக்கு துதிக்கிறதுக்கு கீழே வந்துட்டாங்க பிரைஸ் பண்றது அவங்க என்ன சொல்லி துதிக்கிறாங்க பாருங்களேன் பதினாலாவது வசனம் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை அவங்க என்ன சொல்லி தூதிக்கிறாங்க இந்த ரச்சகர் பிறந்த உடனே என்ன சொல்லி தூதிகிறாங்க மனுஷர் மேல கடவுள் பிரியமா இருக்கிறார் தெரியுமா சத்தியத்தை சாட்சி கொடுக்கிறது என்ன சத்தியம் கடவுள் மனுஷன் மேல கோபமா இல்ல கடவுள் மனுஷன் மேல பிரியமா இருக்கிறார் ஹலோ கடவுள் மனுஷன் மேல பிரியமா இருக்கிறார் பாருங்க அந்த சத்தியத்தை தான் சாட்சி கொடுக்க வந்தார் ஏன்னா எல்லா மதமும் என்ன போதிச்சு வச்சிருக்கு தெரியுமா உலகத்துல கோடிக்கணக்கான மதங்கள் இருக்கு என்ன மதத்தையும் புண்படுத்துக்காக சொல்ல கிறிஸ்தவ மதத்தையும் சேர்த்து தான் சொல்றேன் எல்லா மதங்களும் என்ன தெரியுமா கடவுள் மேல கோபமா இருக்கிறார் கடவுள் உன் கணக்கு கேட்பார் கடவுள் உன்ன பழி வாங்குவார் கடவுளுடைய கடவுள் குத்தம் ஆயிடுச்சு கடவுள் கடவுளுக்கு விரோதமா செஞ்சிட்டேன் இப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி நிறைய நேரத்துல வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தெய்வ குத்தம் ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுளுக்கு விரோதமா நான் பண்ணிட்டோம் பயப்பட மனுஷர்கள் உலகத்துல அதனாலதான் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது புதிய பாட்டுல இருக்குது பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க தொண்ணூத்தி ஒன்பது பேஜ் நம்பர் இதை பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பதினைந்தாவது வசனம் ரெண்டாவதிகாரம் எப்ரரிய ரெண்டு பதினைந்து ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமை யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு இயேசு மனுஷன் ஆனாரா அதுக்கு முன்னாடி வசனங்கள் வாசித்தீங்கன்னா இயேசு மனுஷனானார் எதுக்காக மனுஷன் ஆனாரா மரண பயத்தில் இருக்கிறவங்களும் விடுவிக்கணும் அதுவும் சாகர நேரத்தில் குறிப்பா வியாதி வந்துட்ட பிறகு இல்ல இது அந்த மரண பயம் இல்ல எங்க செத்துருவோமோ ஐயோ நம்ம பிள்ளைங்க ஒவ்வொரு நொடியும் என்ன பயம்னா என்ன என்ன பண்ணிடுவாரோ குறிப்பா எதுக்காக பிறக்க வேண்டியதா இருந்துச்சு சத்தியத்தை சாட்சி கொடுக்கணும் சத்தியம் கடவுள் நல்லவர் ஆனா அதுக்கு சாட்சி கொடுக்கணும் கடவுள் நல்லவர் தான அது ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கணும் கடவுள் நல்லவர் தான் அவர் நூறு மடங்கு கோடி மடங்கு நல்லவருன்னு சாட்சி கொடுக்கணும் அப்படி சாட்சி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் பூமிக்கே மனுஷனா பிறந்து வாழ்ந்து காட்டணும் நன்மை செஞ்சு காட்டணும் எந்த அளவுக்கு அவர் நன்மையா இருப்பார் எந்த அளவுக்கு பொறுமையா இருப்பார் எந்த அளவுக்கு பொறுத்துக்குவாரு வேதம் சொல்லுது அவரை கொன்னா கூட மன்னிப்பு தான் கொடுப்பார் அவர் அவரை கொள்றாங்க அவரை குத்துறாங்க அவரை அவமானப்படுத்துறாங்க அந்த இடத்துலயும் அவர் மன்னிப்பு மன்னிப்பு தான் திரும்ப கொடுத்தார் அவர் எதிர் அப்படியே அவங்க செஞ்சதுக்கு தக்கதாக எதையும் செய்யல அவர் கொடுத்தது மன்னிப்பு அவரை காயப்படுத்தினாங்க வேதம் சொல்லுது அவர் தழும்புகள் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது அவரை சிலுவையில நிர்வாண கோலமா தரித்திர கோலமாக்கனாங்க வேதம் சொல்லுது அவர் தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்ய வான்கள் ஆக்கப்பட்டோம் சத்தியத்தை சாட்சி கொடுக்க வந்தார் நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்திருக்கிறேன் அதுக்காகவே பிறந்தேன் அப்படி என்ன சத்தியம் அதான் கேட்குறான் பிள்ளைக்கு என்ன சத்தியம் கடவுள் நல்லவர் தானா அப்ப நான் வாழ்ந்து காட்டுறேன் கடவுள் நல்லவர் தான் கடவுள் இறக்கமுள்ளவர் ஆனா நான் வாழ்ந்து காட்டுறேன் யார்கிட்டயும் போயிட்டு நீ கிறிஸ்தவன் நான் உனக்கு சொகம் தருவேன் நீ கிறிஸ்தவன் நீ இப்படி ஆனா தான் நான் உனக்கு இது தருவேன் அப்படின்னு சொல்லலை சிலுவையில இன்னும் மறிக்கல இன்னும் ஒருத்தன் திம்மிவாத காரணா இருக்கிறான் நாலு பேர் கட்டி கொண்டு வராங்க அவனை அவனால அவனுக்காக கூட அவனால விசுவாசிக்க முடியாது அவனுக்கு அந்த அந்த இது அது அற்புதமான சம்பவம் வீட்டை மன்னிக்கப்பட்டது எடுத்துக்கிட்டார் தெரியுமா நீ என்னை எந்த நிலைமைக்கு கொண்டு போனாலும் செய்வேன் எதிரமாரி ஆயிட்டா அப்ப நான் சத்தியத்தை சாட்சி கொடுக்கவே இல்லைன்னா அதனாலதான் சாகும் போது கூட அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறார் நான் பிறந்தது சத்தியத்தை சாட்சி கொடுக்க நீங்கள் என்ன அவமானப்படுத்தலாம் நீங்க என்ன வேணா பண்ணலாம் ஆனா நான் நல்லவர் என்பதை மாத்திரம்தான் நான் சாட்சி கொடுப்பேன் ஏன்னா நான் நல்லவர் எல்லாம் சொல்லுங்க அதுதாங்க எப்போ நீங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ எப்போ இது இதுக்காகத்தான் ஒருத்தர் பிறந்தார் இதுதான் அவருடைய பிறப்பின் நோக்கமே கடவுள் நல்லவர் என்பதை எனக்கு விளங்கப்பண்ணும்படி எந்த தூரத்துக்கு போய் விளங்க பண்ணினார் செத்து கூட விலங்க பண்ணினார் அவருக்கு மறித்து வேதம் சொல்லுது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை அவர் மறித்ததினால் நமக்கு விலங்க பண்ணினார் ரோமர் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் எல்லாருக்கும் புரியணும் கடவுள் நல்லவர் நிறைய பொய்களை கேட்டுருக்கிறோம் ஏதேனும் தோட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா மனுஷன் கடவுளை தவறா புரிஞ்சு கொண்டான் அப்பாவை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க பிள்ளைங்க அந்த மாதிரி அப்பாவை தப்பா புரிஞ்சுக்கிற பிள்ளைங்க அதான் ஏதேனும் தோட்டத்தில் நடந்துச்சு அவனுடைய அப்பாவை அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் அவனை முழுமையா அவரை நேசிக்கலன்னு நினைச்சான் நம்ம ஆளுங்க எல்லாமே அந்த பழத்தை திண்டான் பழத்தை தின்ட்டான் பழத்தை தின்ட்டான்னு அவன் பழத்தை தின்னதை விட முக்கிய விஷயம் என்ன தெரியுமா அவன் பழத்தை தின்னல அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் அப்பாவை தன்னை முழுமையா அவரை நேசிக்கலு அவர் கூட பேசுனா நான் எங்க செத்துரு சொல்லி ஒளிஞ்சிக்கிறான் கடவுள் வந்து அவனோடு பேசுறார் அவனோடு பேசுறார் அந்த முதல் குடும்பம் சொதப்புது ரொம்ப சொதப்புது சில பேர் கேட்கிறாங்க என் குடும்பம் எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு தெரியுமான் நிறைய பேர் இவங்க குடும்பம் மட்டும்தான் மோசமா போகுதுன்னு நினைச்சிட்டு முதல் குடும்பம் உலகத்துல உண்டாயிருந்த முதல் குடும்பம் சொதப்பல் அப்பா இப்படி சொதப்புறான் அப்பா அம்மா இப்படி சொதப்புறாங்க தம்பி அதுக்கு அண்ண அதுக்குதல் குடும்பத்தில் பெரியழப்ப இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் கடவுள் என்னை நேசிக்கல கடவுள் என்ன மேல அன்பா இல்லை கடவுள் என மறைக்கிறார் கடவுள் அவன் பொய்களை நம்ப ஆரம்பிச்சான் தவறானதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சான் கடவுளை நம்புறதை விட கடவுள் சொன்னதை நம்புறதை விட அவன் பொய்களை நம்ப ஆரம்பிச்சான் அவன் என்ன நம்ப ஆரம்பிச்சான்னா நான் இதை சாப்பிட்டா எனக்கு சந்தோஷம் இவருக்கு விரோதமா நான் போய் ஆகணும் இவரை விட்டு நான் போய் ஆகணும் அடுத்து தம் அண்ணன் தம் பையன் தன் சகோதர்ட கொன்ன உடனே அவன் அப்படித்தான் நினைச்சான் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது கொண்ணு அப்புறம் பிரமாணம் கொடுக்கிறார் கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு கல்லு அவர் தான் அவரும் அவரும் கொண்டு வாழ்க்கையில் ஒன்னு நடக்கல ஒண்ணு தங்களுக்கு ஏத்த மாதிரி நடக்கல கொண்டுட்டாங்க அதுவும் முதல் குடும்பத்தை தான் செய்யுது தவரான ஒரு நம்பிக்கை பொய்களை சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார் அவர் என்னத்துக்காக என்னத்தை சாட்சி கொடுத்தார் தெரியுமா மனுஷர் மேல் கடவுள் பிரியமா இருக்கிறார் மனுஷனுக்கு விரோதியா இல்ல மனுஷனுக்கு மனுஷனுக்கு எதிரா இல்லை மனுஷன் மேல் பிரியமா இருக்கிறார் மேல் பிரியின் நோக்கமே உங்களுக்கு அறிவிக்கணும் அவருடைய பிரியம் இருக்குது என்பு இருக்குது இந்த உலகத்துக்கு மனுஷன் எங்க பிறந்தார் தெரியுமா நம்மளுங்க கேட்கிறது என்ன தெரியுமா சில பேர் என்ன சொல்றாங்களா அவர் வெளிநாட்டு கடவுள் ஆங்கிலேயர்களுடைய கடவுள் அவர் அந்த வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் காடு அப்படியே கொண்டு வந்து இந்தியாவில் திணிச்சிட்டாங்க அவர் அந்த மாதிரி கடவுள் கிடையாதுங்க அவர் ஏன் அங்கே எருசுலம்ல பிறந்தார் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா ஏன் பிறந்தார் இருக்கிறதுலே மோசமான ஜனங்க அங்கதான் வாழ்ந்துருந்தாங்க இருக்கிறதுலே மோசமான ஜனங்க அங்கதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு ஒரு வேத எழுதுறார் காட்டு மிராண்டிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் காட்டு மிராண்டிகள் போல வாழ்ந்துட்டு ஒரு கொடுற மனநிலை எந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுற மனநிலை இருந்துச்சுன்னா கடவுளுடைய குமாரனையே கொள்ளுறதுக்குள்ள மனசுல வேதம் சொல்லுது அவங்க மகை தேடிட்டு இருக்கிறாங்க எப்ப அவரை கொள்ளலான்னு போய் தூங்கும் போதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க கூடி பேசும் எப்ப அவரை கொள்ளலாம் எப்படி கொள்ளலாம் யார் காட்டி கொடுப்பா யார்னா இருக்கிறாங்களான்னு தேடிட்டு இருக்கிறாங்க கொடூரமான உள்ளம் படைச்சவங்களா இருந்திருப்பாங்க மோசம் செஞ்சு அவரை கொண்டா பரவாயில்ல இவர் வேலும் சொல்லுது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் தெரு தெருவா நன்மை மட்டும் தான் செஞ்சார் கொள்ள என்ன மாதிரி மன நிலை பாருங்க ஏன் எருசலேம்ல தாவீதின் ஊர்ல பிறந்தாருன்னா ரொம்ப யோகமான ஜனங்க அங்க வாழ்ந்தாங்க ரொம்ப ஒழுக்கமான ஜனங்கு பிறக்கல நிறைய பேர் சொல்றாங்கன்னா மோசமான ஜனங்க மத்தியில பிறந்து காட்டினாரு கடவுள் உங்க மேல பிரியமா இருக்கிறார் இன்னைக்கு நீங்க கேட்கலாம் உங்க வாழ்க்கை உங்க சொதப்பல் உங்களுடைய தோல்விகள் உங்களுடைய தடுமாற்றங்கள் இதையெல்லாம் வச்சு உண்மையிலே கடவுள் என்ன நேசிப்பாரா அதனாலதான் வேதம் சொல்லுது உலகத்துக்கே நற்செய்தி ஏன் உலகத்துக்கே நற்செய்தி இந்த ஒரு உலகத்துல பிறந்து முழு உலகத்துக்கும் நற்செய்தி எப்படி எப்படி அறிவிக்க முடியும் சொல்றாரு இந்த முழு உலகம் அந்த ஒரு உலகம் எப்படி இருந்துச்சு படுமோசமா இருந்துச்சு அந்த ஜனங்கள் படுமோசமா வாழ்ந்துட்டு இருந்தான் அவர் மறித்து நிரூபித்து காட்டினார் உன்னை நான் நேசிக்கிறேன் மேல நான் பிரியமா இருக்கேன் உனக்காக நான் சாகவும் தயார் நான் செத்தாதான் நீ நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருக்காகவும் இயேசு மதித்தார் இரண்டாவது நோக்கம் என்னன்னா பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படி இயேசு ரச்சி இயேசு நம்மை ரச்சிக்கும்படி அவர் ரட்சகராக பிறந்தார் இப்போ உடனே நம்ம ஆண்களுக்கு உடனே என்ன தெரியுமா வரும் பாவத்தில் கரெக்டாக பேசுறீங்க இப்போதான் கரெக்டாக பேசுறீங்க பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படணும் எது அதெல்லாம் அதெல்லாம் விட்டுருவாங்க பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படணும் பைபிள் பாவம்னு சொல்லுது பாவங்கள்ன்னு சொல்லுது பாவம் வேற பாவங்கள் வேற இருக்கிறீங்களா பாவம்ாவங்கள் வேற நிறைய பேர் பாவங்களை வச்சு பாவங்கள் பாவங்கள்ல இருந்து என்னென்ன பொடி போடுறது சிகரெட் குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது திருடுறது அப்பதான் போய் பார்க்கணும் தோணும் எங்களுக்கு வேணன்ட்டே போய் பார்ப்போம் அப்படி என்ன இருக்குது வால் போஸ்ட்லி போட்டு வச்சிருக்காங்க இது செய்யறது அது செய்யறது அது செய்யறது நான் கேட்குறேன் ஆதான் பாவம் செஞ்சான் எப்போ மூக்கு பொடி போட்டான் எப்போ எனக்கு தண்ணி வாங்கி குடிச்சான் எந்த எந்த பக்கத்து வீட்டுக்கார கிட்ட போய் சண்டை போட்டான் யார்கிட்ட பிட்பா கெட்ட அடிச்சான் நீங்க சொல்ற எந்த லிஸ்ட் அவன் செஞ்சான் எந்த தேட்டர் போய் படம் பார்த்தான் ஏதேன் தேட்டர் இல்லை ஏதேன் தோட்டம் தான் தோட்டத்துல அவன் என்ன தவறு செஞ்சிருக்க முடியும் ஒரு தவறு செய்யல பழத்தை மட்டும் தான் தின்னான் செய்யல அவன் என்ன செஞ்சானோ அது உலகத்தையே பாதித்தது ரோமர் பாருங்க ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழு அது வசனம் பாருங்க ரோமர் ஐந்து பதினேழு வசனம் அவன் என்ன செஞ்சானோ அதுதான் பாவம் அவன் செஞ்சத உடனே உலகமே பாதிக்கப்பட்டு செஞ்சது பாதிக்க ஏற்படுத்திச்சுன்னா ஏசு என்ன செஞ்சாருன்றதும் ரொம்ப முக்கியம் ரெண்டு ஆதாம் என்று வேதம் சொல்லுது ஒன்று குறைந்தர் பதினைந்தாதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆதாம் இருந்தாங்களா இந்த உலகத்துல ஒரு ஆதாம் முந்தினாத அடுத்து இந்த உலகத்துல பிந்தின் ஆதாம் என்று வாசிக்கிறோம் அவர் இயேசு உலகத்தில் பிறந்தாங்க ரெண்டு ஆதாமும் கொஞ்சம் செலுத்துங்களேன் ஐந்து பதினேழு அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் அந்த ஒருவன் மனுஷன் அவன் தப்பு பண்ணாம பாருங்க அவன் வலி விலகி பாருங்க கடவுளை விட்டுட்டு வலி விலகி பாருங்க கவனிங்க மரணம் ஆண்டு கொண்டிருக்க என்ன ஒரு பிரிவினை கடவுளை விட்டு மனுஷன் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு கவுனிங்கிருபையின் நீதியாகியும் அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாவே என்ன கிட்ட உறவை அளவுதான் பாவம் பாவம் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட லக்குக்கு போவாம வேற வலியை விலகி போறது அப்படின்ற வார்த்தையெல்லாம் அதோட ஒத்து போவது வேற பாதையில போறாம வேற மார்க்கத்தை தெரிந்துக்கிட்டான் வழிய தெரியுமா முழு மனு குளத்தையும் கடவுள் இடத்துல சேர்க்க ஒரு மனுஷன் நம்மை கடவுளை விட்டு பிரிச்சான் இன்னொரு மனுஷன் கடவுள் இடத்துல நம்மை சேர்த்தார் அதான் ஒரு மனுஷனால அந்த ஒருவனால கடவுளை விட்டு மனுஷன் பிரிஞ்சான் கடவுளோடு தொடர்பு இல்லை தன் திருப்திக்காக ஒரு கட்டிடத்தை கட்டினான் ஒரு திருப்தி ஒரு சிலையை உருவாக்கணும் ஒரு திருப்திக்காக சில பண் சடங்குகளை சம்பிரதாயங்களை கடைப்பிடிச்சான் ஆனா உள்ளத்துல முழு திருப்தி இல்லை என்னைக்கு அந்த முழு திருப்தி வந்தது தெரியுமா ஏசு என்றைக்கு சிலுவையில் மறித்தாரோ முழு மனுக்குளத்தையும் கொண்டு போய் தம்மோடு தேவனோடு கூட சேர்த்து விட்டார் இதை பாருங்களேன் பனிரெண்டாம் அதிகாரம் வீட்டுல போய் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ரொம்ப முக்கியமான ஆதாம் எப்படி உங்க வாழ்க்கையை பாதித்தானோ கடவுளை விட்டு பிரிச்சானோ கடவுளை விட்டு வேற வழியில மனுஷனை வழி நடத்தினானோ முழு நோக்கம் என்ன தெரியுமா கடவுளோடு உங்களை ஒப்புர வாக்கணும் உங்களை ஒப்புற வாக்கணும் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது இழுத்துக் கொள்வேன் பாருங்களேன் விசுவாசிக்கிறவங்களெல்லாம் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் உலக கோயிலுக்கு வர்றவங்களெல்லாம் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் கிறிஸ்துமஸ் தவறாமல் இழுத்துக் கொள்வேன் சொல்ல மறிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி சொன்னார் துதிக்கிறத பத்தி சொல்ல உண்மை உயர்த்துகிறேன் சொல்றது அதை பத்தி சொல்லல தாம் சாக போறார் எப்படி ஒரு மரத்துல தூக்கி நிறுத்த போறாங்க அதான் சொல்றாரு நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் இதுதாங்க ரட்சிப்பு இதுக்கு இயேசு ரட்சகரா இந்த உலகத்துக்கு வந்தார் கடவுள விட்டு மனுஷன் பிரிஞ்சு கடந்தான் கடவுளை விட்டு மனுஷன் தூரமா போயிருந்தான் கடவுளை விட்டு மனுஷன் வலி விலகி போயிருந்தான் இப்போ கடவுளை விட்டு மனுஷன் பிரிய முடியாது ஏன்னா கடவுள் மனுஷன்கிட்ட கேட்கல என் கிட்ட இந்த கயிற புடிச்சுக்குவியா யாரெல்லாம் வர போறீங்க கேட்கல அவர் சொல்றாரு நான் மறிக்கும் போது எப்படி ஆதாம் பாவல் செய்யும் போது எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டோமோ ஏசு மறிக்கும் பொழுது எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் சில பேர் இந்த இடத்தில் இல்லாம இருக்கலாம் உங்க கூட இல்லாம இருக்கலாம் ஆனா கடவுள் கூட இருக்க முடியும் இல்லாம இருக்க முடியாது ஏன் என்னைக்கு மறித்தாரோ எல்லாரையும் தன்னிடத்தில் எழுத்துக்கொண்டார் அதனால தான் என் தேவத்தூதன் சொன்னான் உலகத்துக்கே நற்செய்தி இது ஒரு மதத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட கோத்திரங்களுக்கோ மொழி பேசுகிறவர்களுக்கோ கிடைக்கிற சாக்கியம் அல்ல சொல்லுகிற இந்த வார்த்தை இயேசு தன் சொந்த வாயால சொன்ன வார்த்தை தேவ சொன்ன வார்த்தை அல்ல ஷீஷியர்கள் சொன்ன வார்த்தை அல்ல ஏசு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரையும் மனசுல வைத்துக் சொன்ன வார்த்தை சொல்லுகிறார் எல்லாரையும் என்னிடத்தில் உங்க பாட்டி தாத்தா யாருமே மிஸ் ஆக முடியாது இல்லைங்க உங்க கோயிலுக்கு எல்லாம் வந்தது இல்லைங்க அப்படியா சொல்லியிருக்கிறாரு அவர் சொல்றாரு நான் மறிக்கும் பொழுது எல்லாரும் என்னிடத்தில் எடுத்துக்கோ அதனால தான் இந்த கோயில சாகிறதுக்கு கூட சொல்லி தரும் தைரியமா சாகலாம் ஏன் கடவுளை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது இந்த வார்த்தையை பாருங்களேன் பத்தாம் அதிகாரம் யோவன் பத்தாம் அதிகாரம் இருபத்தி வாசிக்கலாம் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையில் இப்ப சொல்லுங்க இது நற்செய்தியா இது உங்களுக்கு சந்தோஷமா சந்தோஷம் காசை வச்சு இல்லைங்க கடவுள் காசு காசு இருக்கிறவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க அவர் சொல்றாரு நான் சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் ஒருவனும் என் கருத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது எந்த இடத்துல சாய்ஸ் இருக்கு யார் இந்த இடத்துல என்னை விசுவாசிக்கிறவர்களை மாத்திரம் நான் பறித்து கொள்ள விடமாட்டேன் மற்ற எல்லாரையும் பறித்துக் கொள்ள விட்டுடுவேன் சொன்னா என்ன இது உலக மக்களுக்கு இருக்கிற நற்செய்தி கிடையாது வராதவர்களுக்கு கூட நற்செய்தி நம்ம கூட தூரத்தில் உட்கார்ந்து ஆனா நான் சொல்றேன் இதை கொஞ்சம் கூட காது விட்டு என்ன இருக்கிறாங்க அவர் இன்றைக்கு இந்த உலகத்தில் பிறந்து மறித்தாரோ நான் கடவுளோடு இணைக்கப்பட்டு விட்டேன் என்னை அவர் கரத்திலிருந்து ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது நல்லா தூக்கம் வரும் இந்த சந்தோஷத்தை ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது இந்த சந்தோஷத்தை ஒருத்தர் உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாது ஏன்னா இந்த சந்தோஷம் அதுதான் வேதம் சொல்லுது உலகம் தருகிறது போல நான் தருவதில்லை உலகம் தராத சந்தோஷத்தை அவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அது என்ன தெரியுமா என் அவர் கரத்திலிருந்து என்னை யாரும் பறித்து கொள்ள முடியாது ஒருவரும் அவர் கரத்திலிருந்து எடுக்க முடியாது இப்படி உக்காரலாம் பாருங்க இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நிமிந்து உட்காரலாம் ஏன் கெத்து வந்துடும் கடவுளை விட்டே பிரிக்க முடியாது போயிட்டே இருக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க உனக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க உங்களைலாம் யாரும் சேர மாட்டாங்க கடவுளை என் கூட இருக்கிறார் அதனால தான் பவுலி இப்படி சொல்றாரு தேவன் என் பச்சத்தில் இருக்கிறார் சொல்லுங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை பார்த்து நீங்க சொல்லுங்க கடவுள் என் பட்சத்தில் இருக்கிறார் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் கத்தர் என் பிள்ளைகளுடைய பட்சத்தில் இருக்கிறார் பக்கத்தில் இருக்கிறார் இரண்டாம் அதிகாரம் இதை வாசித்து முடிக்கலாம் லுக்கா ரெண்டாம் அதிகாரம் எடுத்துட்டீங்கன்னா பதினாலு திரும்ப வாசிக்கிறேன் பதிமூணுல இருந்து வாசிக்கிறேன் அந்த கூஷன் அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் தேவனை துதித்தார் கடவுளுக்கு எப்போ மகிமை வருது இயேசு ரட்சகரா பிறக்கிறதுனால தான் அவர் எல்லாரையும் ரட்சித்ததுனால தான் எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கிறதுனால தான் அவருக்கு மகிமை கிடைக்கிது அடுத்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் எல்லார் மேலும் கடவுளுடைய பிரிய இருக்கிறதுனால தான் அவர் சொன்னாரு நான் சாட்சி கொடுக்க வந்தேன் இதைத்தான் சாட்சி கொடுக்க வந்தேன் கடவுள் எல்லாருமேலையும் பிரியமா இருக்கிறார் இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா என் கோயிலுக்கு அவன் வரலையே என்ன மாதிரி அவன் நம்ப மாட்டானே என்ன மாதிரி ஆராதிக்க மாட்டானே என்ன மாதிரி அவன் செய்ய மாட்டானே அப்படின்னு இப்ப எல்லாருக்கும் இப்ப கேள்வி அப்படின்னா இயேசு எல்லாருடைய ரட்சக்கர் கிடையாது அப்ப வெறும் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் தான் ஒரு ரச்சகர் அப்ப வேதம் எப்படி சொல்லுது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியா இருக்கிறார்னு வாசிக்கிறோம் எந்த மனுஷனுக்கும் அவர் ஒளியா இருக்கிறார்னு வாசிக்கிறோம் எந்த மனுஷனுக்கும் ஒளியா இருக்கிறார் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியா இருக்கிறார் அப்ப எல்லா மனுஷருக்கும் ஒளி சில பேர் அந்த வெளிச்சத்துல இப்ப நடக்கிறாங்க சில பேர் மரணி மறித்த பிறகு அந்த வெளிச்சத்துல நடக்க போறாங்க ஆனா எல்லாருக்கும் ரட்சகரா இருந்தால் மாத்திரம்தான் பூமியிலே சமாதானம் இருக்கும் எல்லாருக்கும் அவர் ரட்சகரா இருந்தாதான் உலகத்துக்கு அது நற்செய்தியா மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற செய்தியா இருக்கும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த கட்டிடத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் செய்தி அது நல்ல செய்தி இன்றைக்கு போய் நீங்க எல்லாருக்கும் அறிவிக்கலாம் நீயும் சொந்தம் கடவுள் உண்மையிலும் உனக்காக பிறந்தது மாத்திரம் உனக்காக மறித்த போது உன்னை தம் மண்டையில் இழுத்து கொண்டார் கரத்திலிருந்து உன்னை யாரும் பிரிக்க முடியாது அவ்வளவுதான் எப்ப சமாதானம் வாட் இஸ் பீஸ் இது ரொம்ப முக்கியம் சமாதானம் என்ன ஐரின் ஒரு சமாதானம் சமாதானம் உண்மையிலே நல்ல சமாதானம் முழுமையான சமாதானம் ஒரு மனுஷனும் கெட்டு போக கூடாது ஒன்னும் இல்லைங்க உங்க புருஷன் உங்க புருஷன் போவார் சிஸ்டர் அப்படின்னு சொன்ன மாதிரியே நடந்துக்குவாங்க பாருங்க பூமியில முழுமையான ஒரு சமாதானம் யாரோ ஒரு மனுஷனுக்கு இல்ல எல்லா மனுஷருக்கும் சமாதானம் அப்படி என்ன சமாதானம் ஒரு முழுமையான ஒரு நிலை ஒரு திருப்தியான ஒரு நிலை ஒரு நிம்மதியான ஒரு நிலை எப்போ ஒரு மனுஷனுக்கு உண்டாகும் என் குடும்பத்துல யாரும் எங்கேயும் கடவுள் கடவுள் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாதுன்ற ஒரு நிலை மனசு வரும்போதுதான் நிம்மதியா தூங்குவோம் என் பிள்ளைங்க கிடையாது என் புருஷனுக்கும் எதுவும் கிடையாது எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது கடவுள் கையிலிருந்து எங்க குடும்பத்தை பிரிக்க முடியாது என்னும் போதுதான் தூக்கம் வரும் இல்லைன்னா வெறும் கோயில மட்டும் தான் தூங்குவோம் இல்லைனா தூக்கம் வராது இல்லைன்னா மாத்திரை போட்டு தூங்குவோம் இன்னைக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினேழு போய் தூங்கும் போது ஒவ்வொரு நாளும் உங்க தூக்கம் இன்பமா இருக்கும் ஏன்னா ஒரு முழுமையான சமாதானம் எப்போ ஒரு சமாதானம் மனுஷன் கிடைக்குது ஒரு ஆத்துமாக்கு ஒரு நிச்சயம் இருக்குது ஒரு முழு நிச்சயம் இருக்கு ஒரு முழுமையான கடவுளை விட்டு பிரிக்க முடியாது எதும் பிரிக்க முடியாது என்னையும் என் குடும்பத்தை என் கடவுளை விட்டு யாரும் பிரிக்க முடியாது எத்தனை பேர் கேக்குறீங்க பிரிக்க முடியாது முழு திருப்தி பீஸ் சமாதானம் எரிய மொழியில ஷலோம் என்ற வார்த்தையிலிருந்து வருது கிரேக்க மொழியில் ஐரின் வார்த்தையில் வருது ரெண்டுமே ஒரே அர்த்தம் முழுமை ரெண்டு ராஜாக்கள்ல வாசி பார்த்தீங்கன்னா பழைய பாட்டில் எடுக்க ரெண்டு ராஜாக்கள் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா பத்தி வாசிப்பீங்க அங்க சூனை ஒரு பெண் அவளுக்கு குழந்தை கிடையாது இந்த ஊழியக்காரர் எப்பெல்லாம் போறாரோ அவளுக்கு சாப்பாடுலாம் போட்டு அனுப்புறது கொஞ்ச நாள் என்ன நான் மேல வீடு கட்டி தரேன் வரும்போதெல்லாம் தங்கிக்குங்கன்னு சொல்லி வீடை கட்டி கொடுத்துட்டேன் கூப்பிட்டு விசாரிக்கிறான் என்ன ஆச்சு இந்த பெண்ணுக்கு குழந்தை இருக்கான்னு குழந்தை இல்லை அப்ப அவகிட்ட கேக்குறான் இவனுக்கு என்ன குறை எனக்கு எந்த குறையும் இல்லைன்றா முழுமையா இருக்கிறேன்றா எனக்கு எந்த குறையும் நான் நல்லா இருக்கேன் அவன் அப்படி சொன்ன உடனே அவனுக்கு புரிஞ்சிடுச்சு அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்றான் அடுத்த முறை வருவன் இவனுக்கு குழந்தை இருக்கும் குழந்தை பிறந்துடுது குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் வளர்ந்துறான் திடீர்னு தலை வலிக்குதுன்னு அம்மா கிட்ட போய் சொல்லுறான் அப்புறம் செத்துடுறான் இவன் என்ன பண்றான் எத்துக்கிட்டு போய் மேல அவனுக்கு வீடு கட்டி கொடுத்திருந்தாலே அந்த படுக்கை மேலேயே போட்டுட்டு கதவெல்லாம் மூடிட்டு புருஷன் கிட்ட கேட்க புருஷன் கிட்ட நான் அவரை பாக்குறதுக்காக போறேன் அப்ப அவர் சொல்றாரு எந்த பண்டிகையும் கிடையாது எதுவும் எதுக்கு அங்க போறேன் இல்ல இல்ல ஒரு முக்கியமான விஷயம் போறேன்ட்டு புருஷன்கிட்டையும் மறைச்சிட்டு இன்னும் புருஷன் பிள்ளை செத்தத அதுவும் ஒரு அதுவும் ஒரு பெண் அந்த இடத்துல எப்படி நடந்திருப்பா நடந்திருப்பா இவன் எதுக்கு பதவி வர இல்ல எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல அங்க இருந்து எலிசா வரை கேட்டு அனுப்புறான் என்னன்னு போய் கேளு வர்றத பார்த்தா ஏதோ இருக்கு நடந்த மாதிரி இருக்குதுன்னு அவன் என்ன தெரியுமா சொல்றா எல்லாம் சுகம் தான் பதறவே இல்லை அவளுக்கு எல்லாம் தெரியும் என்ன தெரியுமா தெரியும் என்னை தேவன் கைவிட மாட்டார் அவள் அவளுக்கு கிடைச்சிருக்கு எப்படி இருப்பாங்க பாருங்க ஆனா அவன் என்ன சொல்றா எனக்கு சமாதானம் எனக்கு சமாதம் என்னை கைவிட மாட்டார் என்ன வெட்கப்பட்டு போக விட மாட்டார்னு சொல்லி அவளுக்குள்ள இருந்த நம்பிக்கை அதான் வேதம் சொல்லுது பூமியிலே சமாதானம் அர்த்தம் என்ன கடவுள் என்னை இம்மையிலும் கைவிட மாட்டார் மறுமையிலும் கைவிட மாட்டார் என்னை அவர் ரட்சித்து விட்டார் அவர் கையிலிருந்து யாரும் பறிக்க முடியாது சில பேர் தட்டலாமா வேணாவா இது அவங்களுக்கு இருந்த சம்மாதான் இன்னொன்னும் சொல்றேன் நீங்கள் வாழ்க்கையில் எதிரியும் சந்திக்க மாட்டீங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு விரோதமா இருக்காது அப்படி சொல்லலை நான் இந்த காலவேல அந்த மாதிரி வாக்கு நான் கொடுக்க மாட்டேன் ஆனால் ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்கள் பழையர் பாட்டில் ஒரு சம்பவம் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல இருந்து வசனம் வரைக்கும் இது வீட்டில் வாசித்து பாருங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் அதில் இருக்கு அதுக்கப்புறம் புதிய பாட்டில் ஒரு வேத பகுதி இருக்கு அது என்னன்னா பவுல் ரோம்க்கு போய் நிற்கிறாரு பவுல் ரோமு போயிருக்கும்போது அங்க ஒரு மோசமான சூழ்நிலைய சந்திக்கிறார் கப்பல்ல போயிட்டு இருக்கிறார் இருபத்தி ஏழாம் அதிகாரம் அப்போ இருபத்தி அங்க முழு அதிகாரத்தையும் வாசிப்பாரு அதுல ஒரு விஷயத்த நான் சுருக்கமா வேகமா சொல்றேன் கப்பல்ல இருநூற்று பேர் இருக்கிறாங்க டூ செவன்டி சிக்ஸ் ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்கிறாங்க அதுல பவுல் ஊழியத்துக்காக ரோமுக்கு போயிட்டு போயிட்டு இருக்கும் போது என்ன நடக்குதுன்னா இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாவது காற்று எங்களை தடுத்தது அவர் சொல்ற காற்று எங்களை தடுத்தது அடுத்து சொல்றாரு அதை வருத்தத்தோடு கடந்தோம் சோர்ந்துட்டாங்க சோர்ந்துட்டாங்க இருபத்தி எட்டு இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷம் வெகு காலம் சென்று உபவாசம் இருந்திருக்கிறாங்க ரொம்ப நாளாக சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க பயங்கர காத்து சாப்பிடறதுக்கு நேரம் கிடையாது தூக்கம் கிடையாது டயர்ட் ஆயிட்டாங்க வெகு காலம் சாப்பிடறதே கிடையாது அதுவும் இன்னும் மோசமான ஒண்ணு இருக்குது இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினாலு வசனத்தை நாலு பக்கமும் காத்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட பக்கத்துல இருந்து வந்த காத்து இல்லை இந்த வருதான்னு சொன்னாங்க பாருங்க வருதான் வந்துட்டு போயிடுச்சு ஏதோ ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் சாட்சிட்டு போனது இல்லை இது இந்த காத்து நட்சத்திரத்தையும் குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் அநேக நாளா பார்க்க முடியலையா பெரும் காற்று மழை அடித்து தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றி போச்சா எல்லாருக்குள்ள என்ன ஆயிடுச்சு இனிமே விளைக்கவே முடியாதுன்னு ஆயிடுச்சு இருபத்தி ஒன்னாவது வசனத்துல வாசிக்கிறோம் அநேக நாள் நாங்க சாப்பிடவே இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ரோமுக்கு போறதுக்கு அப்போ பவுலுக்கு கர்த்தர் சொல்றாரு ஒன்னும் நடக்காது உன்னை கொண்டு நாங்க போய் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது ஆகவே ஒன்னும் நடக்காது பயப்படாது என்னை என்னை கொண்டு சேர்க்கப்படுவோம் நீங்க கூட கடந்து உங்க வாழ்க்கை உங்களுடைய குடும்பம் தடுமாறிக்கலாம் பிழைப்போம் நம்பிக்கை கூட போயிருக்கலாம் இதை எப்படி செய்வேன் இதை எப்படி தாண்டி போவேன் எப்படி கிடப்பேன் எப்படி என்னுடைய டெஸ்டினேஷனுக்கு போவேன் என்னுடைய லக்க நோக்கி எப்படி போவேன்னு நீங்க கேட்கலாம் ஆனா இந்த காலவேல உங்களுக்கு நற்செய்தியை சொல்றேன் உங்களுக்குள்ள எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் இந்த ரட்சிதர் கொடுத்திருக்கிறார் அது என்ன தெரியுமா என்ன ஆனாலும் எந்த சூழ்நிலையை நீங்க சந்தித்தாலும் அவரிடத்திலிருந்து உங்களை யாரும் பறித்துக் கொள்ள முடியாது இந்த இரட்சகரை குறித்து அந்த இரட்சகர் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்து மனதில் வையுங்கள் நீங்கள் ஒரு காலம் அவரை விட்டு பிரியவே முடியாது அவர் உங்களோடு இருக்கிறபடியால் நீங்கள் வெட்கப்பட்டு போகவோ கவலை நீங்கள் தோன்று போக முடியாது என்ன அடையணுமோ என்ன அடைவீர்கள் எழுப்பி நிற்கலாம் நாம் ஜபிப்போம் பிறப்பே அதுக்குதான் அதை சொல்றதுக்கு தான் அவர் பிறந்தார் இன்னைக்கு நீங்க பிறந்தது கூட ஒரு நோக்கம் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இந்த உலகத்துல நோக்கம் இல்லாம யாருமே கிடையாது ஒரு அற்புத நோக்கம் கடவுள திட்டம் போட்டு வச்சிருக்கிறார் உங்களுக்கு ஆரம்பித்தீர்களோ இந்த உலகத்தில் நீங்கள் போய் சேர வேண்டிய ஒரு நிலை இருக்கு தனியா போறது இல்லை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களோட கத்தர் இருந்து நடத்தப் போகிறார் எப்படி ஏசு பிறந்த நாள்ல அவர் சாகுற வரைக்கும் கடவுள் அவரோடு கூட இருந்தாரோ அவரை வழி அவர் வாழ்க்கையில எப்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாரோ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க பிறப்புல அதே அற்புதத்தை அதே நோக்கத்தை வச்சிருக்கிறார் திங்க் அபவுட் இட் சிந்தித்து பாருங்க நீங்க யாருன்னு கண்டுபிடிங்க நீங்க என்ன செய்யணும்னு கண்டுபிடிங்க கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்க இந்த உலகத்தில் சாதிக்கிறதுக்காக பிறந்திருக்கிறீங்க வாழ்ந்து காட்டுறதுக்காக பிறந்திருக்கிறீங்க போது அவர் அப்படிதான் பிறந்தார் ஏழை குடும்பத்துல தான் ஆரம்பிச்சார் ஆனா அவர் ஏழையாவே சாகல அநேகர் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கிறவர்கள சேர்த்தார் இன்னைக்கு நீங்களும் அப்படி வாழ முடியும் இன்னைக்கு உங்களுக்கும் அதே திறமைகள் அதே கிருபைகள் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் உங்களை என்னைக்குமே சாதாரணமா பார்க்காதீங்க உங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் உங்கள் குறைகளை உயர்த்துகிறவராக இருக்கிறார் கண்களை மூடி ஜெவிப்போமா நல்ல தகப்பனே அற்புதமான இந்த வேலைக்காக ஜெயிக்கிறோம் நாங்கள் யார் நாங்கள் எப்படி வாழ முடியும் நாங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ரட்சகர் எங்களுக்காக பிறந்தார் அந்த ரட்சிப்பினாலே இன்றைக்கு நாங்கள் தலை நிற்கிறோம் சத்தியம் எங்களுக்கு இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நற்செய்தியை நாங்கள் அறிந்து கொண்டோம் எங்கள் மேல் எவ்வளவு புரியமாயிருக்கிறார் தேவன் அவர் எங்களுக்கு முழுமையான சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் எங்களை யாரும் அவர் கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது மெய்யான சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் பரிபூர்ணமான சந்தோஷத்தை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது எத்தனையோ சூழ்நிலைக்கு மத்தியிலே வந்திருப்பார்கள் ஆனால் ஒவ்வொருவரும் இங்கிருந்து சந்தோஷத்தோடு போகிறார்கள் ஒவ்வொருவரும் தேவ சமாதானத்தோடு போகிறார்கள் நீர் கொடுத்திருக்கிறீர் உலகம் கொடுக்காத சமாதானத்தை இங்கிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறீர் அவர்கள் உள்ளம் பொங்கி வழியட்டும் கத்தாவே அநேகருக்கு இதை அவர்கள் அறிவிக்கிறவர்களாக இங்கிருந்து செல்லட்டும் கர்த்தாவே அவர்கள் நம்பிக்கை இன்னும் வளரட்டும் இன்னும் அறிந்து அனுபவிக்கட்டும் நீர் நல்லவர் என்பதை அவர்கள் ருசித்து பார்க்கட்டும் கர்த்தாவே உன் நாமத்தை அவர்கள் வாழ்க்கையில மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் தயவு